அவர்கள் இஸ்லாம் நபிசல்லு அலிஹசல்லம் அவர்கள் ஒரு இரவு இஷாவை புறப்படுத்தினார்கள் பெண்களும் சிறுவர்களும் உறங்கிவிட்டனர் என உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தெரிவிக்கும் வரை நபி அலாஹு அலிசல்லம் அவர்கள் தொழுவிக்க வரவில்லை அதன் பின் வந்து பள்ளியிலுள்ளவர்களை நோக்கி பூமியிலுள்ளவர்களில் உங்களை தவிர வேறு எவரும் இதை எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை என்றார்கள்